நமது நற்றினை வானொலியின் பொது அறிவு குவியல் வணக்கம் செப்டம்பர் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி பத்தொன்பது நற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக மங்களூரிலிருந்து ஸ்ரீதர் நேற்று கேட்கப்பட்ட கேள்விகளுக்கான பதில் ஒன்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் வெனிசுவேலா நாட்டின் அரசாங்க சொத்துக்களை முடக்க உத்தரவிட்டார் இரண்டு இந்திய முட்டை ஒண்ணும் பாம்பு சமீபத்தில் கர்நாடக மாநிலத்தில் காணப்பட்டது மூன்று இ காமர்ஸ் குறித்த வரைவு சமீபத்தில் நுகர்வோர் விவகாரங்கள் துறை வெளியிட்டது இனி இன்றைய நட்டினை பொது அறிவு கேள்விகள் ஒன்று ஆசிய ஜூனியர் மற்றும் கேடட் டேபிள் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் போட்டி எந்த நாட்டில் நடைபெற்றது இரண்டு பாகிஸ்தான் கிரிக்கெட் அணியின் தலைமை பயிற்சியாளராகவும் தலைமை தேர்வாளராகவும் யார் நியமிக்கப்பட்டுள்ளார் மூன்று சமீபத்தில் அமெரிக்க அரசாங்கத்திற்கும் எந்த இந்திய மாநிலத்திற்கும் இடையே பதினாறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்திடப்பட்டன மீண்டும் சந்திப்போம் நன்றி